உங்களில் ஒருவருக்கு அவரது ஊழியர் உணவை கொண்டு வந்து கொடுத்ததும் அவரை தன்னோடு உட்கார வைக்க இயலவில்லை ஆனால் ஊழியரான அவருக்கு அதில் ஒரு கவலமோ அல்லது இரண்டு கவலமோ உணவை கொடுத்து விடட்டும் ஏனெனில் அவர் தான் உங்களுடைய உணவை சமைக்க சிரமம் மேற்கொண்டார் என்று நபி அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து ஐந்து